அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்க இல்லை கேடு வள்ளுவர் அரண் வலியுறுத்தல் என்கின்ற இந்த அதிகாரத்திலே தர்மத்தினுடைய சக்தியை நாம் நன்றாக புரிந்து வண்ணம் உபதேசம் செய்கிறார் முதல் குரட்பாவிலே அறத்தினுடைய பயனை சொன்னர் அறத்தை கடைப்பிடித்தால் செல்வம் வந்து நிலையாக நிற்கும் அது ஓங்கி வளரும் செல்வம் நமக்கும் பிறருக்கும் இன்பம் தரக்கூடியதாக அமையும் அந்த செல்வம் சமூகத்திற்கு நல்ல சிறந்த பயனை கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர்களாகிய நம்மை பிறவிகளிலிருந்து விடுவிக்கும் என்றும் உபதேசம் செய்தார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இந்த குரட்பாவில் என்ன சொல்கிறார் தர்மத்தை ஒருபொழுதும் விடக்கூடாது அதர்மத்தை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை பண்ணுகிறார் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை முதல்ல சொன்னார் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்குன்னு அறத்தை காட்டிலும் அதாவது தர்மத்தை காட்டிலும் முறையாக வாழ்வதை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு இன்பத்தை ஆக்கி கொடுப்பது என்ன இருக்கிறதுன்னு கேட்டார் இங்கே என்ன சொல்கிறார் அது நன்றாகவே சொல்கிறார் நிச்சயமாக அறத்தை காட்டிலும் இன்பத்தை ஆக்கி கொடுப்பது தொடர்ந்து இன்பத்தை வளர்ப்பது துன்பமில்லாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது வேறு எதுவும் கிடையாது தர்மம் பல நன்மைகளை செய்கிறதுன்னு வேதம் சொல்கிறது இந்த நாட்டினுடைய சட்டத்தை கடைப்பிடித்து வாழ்ந்தால் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற சட்டங்களை கடைப்பிடித்து வாழ்ந்தால் இந்த மதங்களுடைய சட்டம் அரசாங்க சட்டம் இந்த இரண்டையும் கொஞ்சம் புரிந்து கொண்டு வாழ்வதிலே சிரமம் நாட்டினுடைய அரசியல் சட்டங்களுக்கும் ஹிந்து மதத்தினுடைய சட்டங்களும் பெரும்பாலும் வேறுபடுவது கிடையாது பிற மதங்களுக்குத்தான் இந்த விஷயத்திலே சில சிக்கல்கள் கூடும். ஆனால் நன்கு ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் மதம் அல்ல இது மனித நேயத்தை மையமாக கொண்டுதான் இந்து மதத்திலே சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன சிலர் அதை தவறாக திரித்து சொல்லக்கூடும் முறையான சரியான கோணத்திலே பார்த்தோமேனால் மனித நேயத்தின் அடிப்படையிலே தான் சட்டதிட்டங்கள் சாஸ்திரங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே தர்மத்தை காட்டிலும் மனிதனுக்கு இன்பத்தை ஆக்கி கொடுப்பது வேறொன்றும் இல்லை எனவே தர்மம் கட்டாயம் எல்லோராலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் பின்னாலி சொல்ல போகிறார் கடைசி குரல் இதை இன்னும் மனசில் நிலைநிறுத்தும்படி சொல்ல போகிறார் அது மாத்திரமில்லை தர்மத்தை மீறினா கெட்டுப்போவேன்னு எச்சரிக்கை பண்ற அறத்தினூங்கு ஆக்கிரமம் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு அதை மறந்து விட்ட என்றால் அதை காட்டிலும் கெடுதலை தருவது வேறொன்றும் இல்லை இந்த உடல் வாழ்க்கையில மாத்திரம் இல்லை இனி வரப்போகின்ற உடல் வாழ்க்கையிலும் நீ துன்பங்களிலிருந்து தப்ப முடியாது என்று அர்த்தம் சிலர் என்ன சொல்லுவார்கள் இறந்து போயிட்டால் எங்கே அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறான் அவர் தான் அப்படின்னு தவறு செய்கிறோம் நாட்டிலே கூட பார்க்குறோம் ஒரு மனிதன் ஏதோ ஒரு குற்றத்தை எப்பொழுதோ செய்தா இருந்தாலும் கூட காலப்போக்கிலே அவன் கண்டுபிடிக்கப்பட்டு அவனுடைய குற்றங்களுக்கு தண்டனை தரப்படுவதை நாம் வாழ்க்கையிலே பார்த்துருக்கிறோம் அதை போல இந்த உடலிலிருந்து இந்த உயிர் தவறுகளை செய்துவிட்டு கிளம்பினாலும் அந்த தவறுகளுக்கான தண்டனைகளை அந்த உயிர் வேறொரு உடலில் அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பது நம்முடைய சாஸ்திரங்களின் முடிந்த முடிவாகும் தீர்ப்பாகும் சித்தாந்தமாகும் ஆ வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் எப்படி தினை அறுக்கிறானோ அதே போன்று வினை விதைத்தவன் வினை என்பதில் சந்தேகம் கிடையாது எனவே தர்மத்தை கடைபிடிப்பதிலே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதர்மம் செய்யாமல் இருப்பதிலும் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நமக்கென்று வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற பொது அறங்களையும் சிறப்பு அறங்களையும் நன்கு அறிந்து அவைகளை கடைபிடிப்பதே மனித வாழ்க்கையின் சிறந்த குறிக்கோள் என்பதை மனதிலே கொண்டு தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் பல நன்மைகளை செய்து சமூகத்தினுடைய ஆற்றலையே அதிகரிக்கச் செய்யக்கூடிய இந்த அறத்தை கடைப்பிடிப்போம் அறம் செய்ய ஓயாது விரும்பி அறங்களை செய்து கொண்டே இருப்போம் அதர்மத்திலிருந்து விடுபடுவோம் திருவள்ளுவர் நமக்கு திருவருள் புரியட்டும் அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு